அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலி இளந்தேசி மாணுவில் இந்த சிந்தனையின் தலைப்பு பொங்கல் திருவிழா இன்று தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா தைத்திங்கள் நாள் விழா தமிழினத்தின் தனிவிழா பண்பாட்டு பெருவிழா மனித உழைப்பின் மேன்மையை பயன்வடிவில் மக்களெல்லாம் ஒன்று கூடி இன்புறுகின்ற இணையில்லா திருநாள்தான் பொங்கல் திருவிழா பழமைகளை பக்குவமாய் வழியனுப்பிவிட்டு வளர்ச்சிக்கு வளமை புது வரவுகளுக்கு மலர்ச்சியோடு மக்களிடம் மனதால் வரவேற்பு இசைத்திடும் திருநாள்தான் பொங்கல் திருவிழா மக்கள் மனங்களில் நிறைந்திருக்கின்ற அன்பு பெருக்கம் நன்றி காட்டல் பொதுமை நாட்டம் இயற்கை போற்றல் சிற்றுயிர் காத்தல் புதுமை வேட்டல் இன்பம் கூட்டல் முதலிய உணர்வுகள் ஒட்டுமொத்தமாக பொங்கி பெருகிடும் பொன்விழாவே பொங்கல் நன்னாள் வளமையின் அடையாளமே அறுவடை காலம் நெற்றி வேறுவை நிலத்தில் சிந்த உழுது பண்படுத்தி ஆடிப்பட்டம் தேடி விதைப்பவர்கள் சிற்றுவாழ் பெருமக்கள் அவர்கள் உழைப்பின் பயனே இந்த பொங்கல் திருவிழா தமிழகம் இலங்கை மலேசியா மொரிசியஸு சிங்கப்பூர் இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற கடல் கடந்த நாடுகளிலும் இந்த பொங்கல் திருவிநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது ஜப்பான் ஜாவா முதலிய நாடுகளில் இது அறுவடை திருநாள் எனவும் கொண்டாடப்படுகிறது சிறந்த நன்னால் பொங்கல் திருவிழா நன்றி